வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா சோகம் என்னும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க இயலாது ஆனால் அவை உங்கள் தலையிலேயே கூடு கட்டி வாழ்வதை தடுக்க இயலும் ஆம் சோகம் என்னும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க இயலாது ஆனால் அவை உங்கள் தலையிலேயே கூடு கட்டி வாழ்வதை தடுக்க இயலும் என்கிறது சீன நன்றி வணக்கம்